இது கூறினார் அப்போது பகலில் இரு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் உள்ள தொழுகையை பேணுவீராக நிச்சயமாக நன்மையான செயல்கள் தீமைகளை அழித்துவிடும் என்ற பதினோராவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் இது எனக்கு மட்டும்தானா என்று அவர் கேட்டார் இது என் சமுதாயத்தினர் அனைவருக்கும் தான் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு ஆறு